அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து எ சி மனுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு அறிவு கூர்மை நாட்டுடைமையாக்கப்பட்ட அரசு பேருந்துகளில் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடம்பெறச் செய்தார் முதலமைச்சர் ஒருவர் ஒருமுறை எதிர்கட்சியினர் அவரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினர் பேருந்தில் யாகாவறாயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு என்று குறிக்கப்பட்டுள்ள குரல் யாருக்கு ஓட்டுநருக்கா நடத்துநருக்கா பயணியுக்கா என்று கேள்வி எழுப்பினார் ஓட்டுநருக்கும் என்று கூறினால் தொழிலாளர்களின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டும் பயணிகளுக்கு என்றால் பொதுமக்களின் சின்னத்திற்கு ஆளாக நேரிடும் ஆனால் அந்த முதலமைச்சர் கூறிய அறிவு கூர்மையான பதில் அனைவரையும் அதிர வைத்தது மேற்கொண்டு அவரிடம் எந்த கேள்வியையும் எதிர்கட்சியினரால் எழுப்ப முடியவில்லை அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா நாக்கு உள்ளவர்கள் அனைவருக்காகவும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது என்பதே அது பொருத்தமாகவும் தெளிவாகவும் விரைவாகவும் விடை கூறும் ஆற்றல் அந்த முதலமைச்சரிடம் இயல்பாக அமைந்திருந்தது அந்த முதலமைச்சர் தான் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா தகுந்த நேரத்தில் நாமும் நம் அறிவை பயன்படுத்தி பொருத்தமாக உரையாட தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் அறிவை மேல் நோக்கி செலுத்துபவர்கள் மேன்மையடைகிறார்கள் நன்றி